ஹசன் பசரி ரஹமத்துல அவர்கள் சொல்லுகின்றார்கள் அநியாயக்காரர்கள நீங்கள் உதவி தேட ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் இருக்க மார்க்கத்திற்கு மாற்றமாக தீனுக்கு மாற்றமாக இஸ்லாத்திற்கு மாற்றமாக அல்லாறு சூழல சட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கணும் என்று ஒரு மனிதன் இருக்கின்றான்னு வைத்து அவன் வசதி வாய்ப்போடு இருக்கின்றான் நம்ம போய் அவனிடத்தில் ஏதாவது உதவி தேடுகின்றோம் கொஞ்சம் பணம் கொடுங்க காசு கொடுங்க கடனாக கொடுங்க அல்லது கை கொடுங்க அல்லது வேறு ஏதேனும் ஒரு உதவி நீங்க இந்த மாதிரி உதவி செய்யணும் உதவி செய்யும் தினந்தோறும் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எத்தனையோ அநியாயக்காரர்கள் அவங்கள்ட போய் மற்றவர்கள் இல்லாதவர்கள் போய் உதவி தேடுறாங்க தேவைப்படக்கூடியவர்கள் உதவி தேடுறாங்க எதை காட்டுகின்றது என்றால் அவர்களுடைய செயல்களை நீங்கள் பொருந்திக்கொண்டீர்கள் என்பது என்று தெரிகின்றது அப்ப அவங்களுடைய செயல்களை பொருந்திக் கொண்ட திருப்தி கொண்ட காரணத்தினால்தான் அவங்கள்ட்ட போய் நீங்க உதவி தேடறீங்க அதனால உதவியும் தேடக்கூடாது பல தற்கனும் மிக நுட்பமான கருத்துகள் உள்ள பல ஒரு அற்புதமான ஆயத்த இது அநியாயம் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய ஹராமான வேலைகளை செய்யக்கூடிய துணிந்து அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனிடத்தில் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு நிறைய வசதி இருக்கின்றது என்ற காரணத்தினால் வசதி உள்ளவர்களிடத்தில் சென்று உதவி தேடுவது மிக சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது என்பது மட்டுமல்ல மஸ்ஜிது கட்டுவதற்கு மதரசா கட்டுவதற்கு தீனுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு மஸ்ஜிதுக்கு மற்ற மதரசாக்களுக்கு இவைகளுக்கெல்லாம் சந்தா வாங்குறது டொனேஷன் கேட்கறது எல்லாம் அந்த அநியாயக்காரத்தில் போய் கேட்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அவங்க கொடுக்குற காசை வச்சு தான் இவங்க அதை நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கணும் அதனால தான் இந்த தீனுடைய நிறுவனங்களில் பெரும்பாலானவை ஹராபாக போகிறதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா அவனுடைய காசு வந்து இதையும் சேர்த்து கெடுத்து விடுகின்றது இங்கே என்ன நேர்மை வர வேண்டுமோ நியாயம் இருக்க வேண்டுமோ அதுவெல்லாம் இருப்பதே கிடையாது இங்கே என்ன நீதி நடைபெற வேண்டுமோ என்ன அல்லாஹ் ரசூருடைய சட்டங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டுமோ அதுவெல்லாம் இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த பொருளின் காரணமாக ஏற்பட்டு விடுகின்றது இதை நான் பார்க்கிறேன் அல்லாஹால தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இமாம் பைவாயி ரஹத்துலாஹி அலி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள் லா தமிழு இலகி அது நல்மை அநியாயக்காரன் பக்கம் சாய என்று சொன்னால் ரொம்ப லேசா ஒரு விஷயத்திலும் கூட அவர்கள்ட்ட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா லேசான தொடர்பு என்பது என்னவென்று சொன்னால் அவரை போன்று அந்த அநியாயக்காரனை போன்று உடையடிவது அவனை போன்று நாம் இருக்க வேண்டும் என்பதாக நினைப்பது அல்லது அவருடைய விஷயத்தை அவருடைய பேச்சுக்களை அடிக்கடி கண்ணியப்படுத்தி பேசி கொண்டிருப்பது அவர் இருக்கிறாரு அவர் ரொம்ப நல்ல ஆளுங்க அவர் கண்ணியமான ஆள் இவர் போறதெல்லாம் கிடையாது இருந்தாலும் மற்றவர்களிடத்திலே சொல்லும் போது அவரை பற்றி பெருமையாக பேசுகின்றார் நடக்குதா இல்லையா நிறையா அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளுவது அடுத்த வருடத்தில் புகழ்ந்து பேசுவது அவர்களை பற்றி உள்ள நினைவு கூறுதலை கண்ணியப்படுத்தி பேசுவது அவர்களை பேசும் பொழுது இதுவெல்லாம் வலா தர்க்கமோ இலல் அதின வலமோ என்ற ஆயத்திற்குரியவராக அவர் ஆவதற்குரிய காரணங்கள் என்பதாக சொல்லும் அல்லாகத்தலா ஒரு பெரிய எச்சரிக்கை செய்கின்றான் உலகத்தில் அந்த மாதிரி அநியாயம் பிடித்தவர்கள் இருக்கின்றார்களே அவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம் ஒட்ட வேண்டாம் அவர்களோடு நெருங்க வேண்டாம் சாய வேண்டாம் கூட கூடாது இங்கே வளர் தற்கும் அப்படிங்கிறது ரொம்ப லேசான ஒரு ஒட்டுதல் லேசான உறவு அது இருக்கக்கூடாது அவர்களோடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் வளர் இருக்கிறாங்க அவங்க அவர்களோடவே சேர்ந்தவர்கள் அவர்களை விட்டு பிரிந்தவர்கள் என்பதாக சொல்ல முடியாது இல்லைங்க அவர்கிட்ட வந்து வேலைதான் பார்க்கிறன தவிர வேற எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதாக சொன்னால் அது முழுமையாக அவரோடு இருக்கக்கூடியவர் என்பதாக பொருளாத்தல் அடுத்து சொல்லுகின்ற பத்து மாசத்துக்கு நார் நரக நெருப்பு உங்களை பிடித்து விடும் அநியாயக்காரர்களோடு சேர்ந்தால் கொஞ்சம் லேசான ஒட்டுதல் இருந்தாலும் கூட நரக நெருப்பு உங்களை பிடித்து என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதர் தொழ வைத்துக் கொண்டிருந்தார் தொழுதார் ஒரு இமாமுக்கு பின்னாலே தொழுதார் அவர் ஒரு இமாமுக்கு பின்னாலே ஒரு மனிதர் தொழுதார் அந்த இமாம் இந்த ஆயத்தை ஓதினார் இலல்லதே முப்பத்த வருஷத்துக்கு முன்னாள் என்று இந்த ஆயத்தை ஓதினார் தொழுகையில பின்னாலே தொழுத அவர் கீழே விழுந்து விட்டார் மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார் அவரை தண்ணி தெளிச்சாங்க அப்புறம் அவர் என்ன திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு கேட்டாங்க ஜனங்க அவர் சொன்னார் இமாம் சாப் இந்த ஆயத்த ஓதனார் எனக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு அநியாயக்காரர்களின் பக்கம் எல்லாம் சாய வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான் அவங்க பக்கமே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த அநியாயக்காரனுக்கு என்ன கிடைக்கும் பத்து மாசத்துக்கு முன்னர் நரக நெருப்பு உங்களை பிடித்து என்று சொல்லுவது அநியாயக்காரின் பக்கம் போய் லேசா சாஞ்சிட்டா அவனுக்கு நரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அநியாயக்காரனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் நினைத்தேன் மயக்கம் வந்துவிட்டது மூர்ச்சையாகிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் என்று பைலாவில்ல தங்களுடைய தப்சீல எழுதுகின்றார்கள் அபுல் ஹசன் அபு ஷேக் என்ற ஒரு பெரியார் குறிப்பிடுகின்றார் ரெண்டு குணங்கள் ரெண்டு குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் சீராக அமைந்து அவனுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் சீராக ஆகிவிடும் ஒன்று அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளிலே வரம்பு மீறாமல் இருப்பது வரம்பு மீறாதீர்கள் என்று அல்லாத்தன அல்லாவுடைய அல்லாஹ் கொடுத்த ஞாயத்துகளிலே பாக்கியங்களிலே வரம்பு மீறுவது ஒன்று ஒருக்கு அநியாயத்தின் பக்கம் சாய்வது இந்த ரெண்டையும் அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லி காட்டுகின்றான் ஆகவே இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனித சரியாக இருந்தால் வரம்பு மீறாமல் நடந்து கொண்டால் அநியாயக்காரன் பக்கம் சாயாமல் இருந்தால் எல்லா காரியங்களும் சீராகிவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதனாலதான் அல்லாஹத்த ரசூல்லா அலேவா செல்லம் அவர்கள் இப்படி பல கருத்துக்கள் இன்னும் நிறைய ஏராளமாக இருக்கின்றது இதுல எல்லா கருத்துக்களையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதாவது ஆயிரத்தில ஒன்னும் கூட இருக்காது இன்னும் தொள்ளாயிரத்தி விஷயங்கள் இருக்கின்றன ரசூல்லாய் சல்லாஹ் அலையவர்கள் அவை அனைத்தையும் தெரிந்திருந்தார்கள் அதை அதை விட அதிகமாகவும் தெரிந்திருந்தார்கள் இல்லையா உள்ளே வெளியே உள்ள எல்லா கருத்துகளும் ரசூல்லாய் சல்லாஹம் அவர்களுக்கு தெரியும் குரானை பற்றி நம்ம சொல்லுகின்றோம் அது கடலை விட மிகப்பெரியது என்பதாக அது எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் முடியாது என்பதாக அவை அனைத்தையும் ரசூல்லாய் சுல்லம் தெரிந்திருந்தார்கள் அப்படி தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு நரைத்து விட்டது என்பதாக குறிப்பிடுகிறார் இந்த ஆயத்து வந்தவுடனே அவர்களுக்கு நிறைய இதை சிந்தித்தார்கள் நிறைய ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார் இதையெல்லாம் அல்லாஹால பொதுவாக சொல்லிக் காட்டி மூமின்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஈமான் கொள்ளாதவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லஹா குறிப்பிடுகின்றான் அதனால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அமாலக்கும் அல்லாஹாவை தவிர உங்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது பிறகு நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் அதனால அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்க வேணும் இப்ப சொன்ன விஷயங்கள் போற அல்லாஹ் சொன்னது அவனுடைய ரசூலின் மூலமாக அல்லாஹால சொன்னதை நீங்கள் கேட்காவிட்டால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது அல்லாஹுவை உதவியாளராக நீங்கள் கண்டுகொள்ள முடியாது அல்லாவை தவிர வேற உதவியாலும் உங்களுக்கு கிடையாது மின் தோணில் அல்லாவை தவிர உங்களுக்கு எந்த உதவியாளனும் நேசனும் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவனும் உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய யாரும் கிடையாது வலி என்பதற்குரிய வார்த்தையுடைய பன்மை அவலியா என்பது பல தடவை முன்னால உள்ள விளக்கங்கள் ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது உதவியாளன் அல்லது நேசன் அல்லது எல்லா விதமான காரியங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கிடையாது அல்லாவை விட்டுட்டு நீங்க வேற யார அதாவது அல்லாஹுடைய சட்டங்களை விட்டுவிட்டு மாற்றமாக நடந்து வேறு வகையிலே நாம் உதவி பெற்று விடலாம் என்று இருந்தால் நினைத்தால் சும்மலா துன்சரோடு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்காது சரி இதெல்லாம் சேர்த்து நீங்க மிகச் சரியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய சில சில பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் போய் நன்மையான முறையிலே நல்ல முறையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அதை அல்லாஹ் சொல்லுகின்றான் அக்மித்த தரபயின் நகாரிவு சுலபம் தொழுகையை நிலை நிறுத்துவீராக ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றான் இங்கே நிலை நிறுத்துவீராக என்று சொல்லுவது ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் ஆனால் எல்லா மக்களுக்கும் அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் அது ஆயிரணக்கான இருக்கின்றன பகலுடைய இரண்டு ஓரங்களிலும் இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலை நிறுத்துவீராக சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயத்து வாசகம் வார்த்தை பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கை நிறுத்துவீராக என்று சொன்னால் எப்படி தொழப்பட வேண்டுமோ எப்படி தக்மீர் கட்ட வேண்டும் அதுக்கு முன்னால் தொழுவதற்கு முன்னால் எப்படி உணு செய்ய வேண்டும் எப்படி நிலை நிற்க வேண்டும் எப்படி தக்மீர் கட்ட வேண்டும் எப்படி கிராத்து ஓத வேண்டும் ருக்குவை எப்படி செய்ய வேண்டும் சுஜூத் எப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கங்கள் துல்லியமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக செய்வதற்கு பெயர் தான் இகாமத்து தொழுகையை நிலை நிறுத்துதல் என்று அர்த்தம் அந்த கருத்துல அல்லாஹ் அகிமிஸ் சலா தொழுகையை முறையாக சரியாக அதனுடைய முழு வடிவத்திலே நீங்கள் நிலை நீர் நிலை நிறுத்துவீராக தரப்பையின் நகார் பகலுடைய இரண்டு ஓரங்கள் பகலுடைய இரண்டு ஓரங்கள் இங்க தொழுகைன்னு சொன்னா பரலான தொழுகை வரலான தொழுகையை முதல் அல்லாஹால பரலாத்தான் இங்கே சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றது பரலதான் சுண்ணத்தான முஸ்தாபான மற்ற விஷயங்கள் மற்ற தொழுகைகள் எல்லாம் ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்து சொல்லி தந்தது இந்த ஆயத்து இறங்கியதற்கு முழுத்துடைய இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலையும் தொழுகையை நிலை நிறுத்துவீராக இன்னல் ஹசனாத் நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் அழித்துவிடும் என்று அல்லாஹத்தலா சொல்லுகின்றார் இந்த ஆயத்து இறங்கியதற்கு இரண்டு மூன்று விஷயங்கள் காரணங்களாக சபபு நுசூலாக சொல்லப்பட்டிருக்கின்றது ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு சஹாபி வந்தார் ரசூல் அல்லாஹ் நான் தோட்டத்தில் இருந்தேன் பேரிச்சம் தோட்டத்திலே நான் இருந்தேன் ஒரு பெண் என்னிடத்தில் வந்தாள் அவளை நான் கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டேன் நான் அவளுடன் உறவு கொள்ளவில்லை அதை தவிர மற்ற வேலைகளை எல்லாம் செய்து விட்டேன் அந்த பெண்ணிடத்திலே இப்பொழுது எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது நான் என்ன செய்ய என்பதாக கேட்டார் அந்த விஷயத்தை மட்டும் சொன்னார் அவர் இந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்தில் நடந்து கொண்டேன் தவறாக என்பதால் இதை சொல்லும் பொழுது சகாபாக்களுடைய விஷயம் சகாபாக்களும் விழிச்சு எதிர்க்கிறார்களா அப்படின்னு அந்த நினைப்பு வரக்கூடாது அது பெரிய தப்பு எப்படி நினைப்பு இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மள வச்சுக்க பெரிய சூஃபியா இருக்காருன்னு ஒரு சூஃபி அவரை அவரை வந்து வலியுள்ளான்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு ஒரு பெண் இடத்துல தப்பா நடந்துட்டார் பகிரங்கமாக வந்து சொல்லுவார் அவரு உலகத்தில் அப்படி எங்கேயாவது நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி நான் முத்தமிட்டு விட்டேன் ஒரு பெண்ணை பிடித்து விட்டேன் அவளிடத்தில் பேசி விட்டேன் அவளை கட்டி அடைத்து விட்டேன் எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஜமாத்தில் வந்து சொல்லி எங்கேயாவது ஒரு இமாமத்தில் ஆலிம் சாட்டை வந்து சொல்லி எனக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிருக்கிறாரா யாராவது யாராவது ஒரு சூஃபி சொல்லியிருக்காரா அப்ப சஹாபியுடைய மதிப்பு மரியாதையும் இதிலிருந்து தெரிய வருகின்றது அதை வழங்கணும் முதல்ல அவருக்கு எவ்வளோ அல்லாஹுடைய பயம் இருந்தால் வந்து சொல்லியிருக்க வேண்டும் என்ற சூழ்நாட்ட என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயம் வந்து விட்டது அவருக்கு அல்லாவுடைய பயம் ஏன்னா மனிதன் என்ற அடிப்படையில் அவர் தவறை செய்து விட்டார் ஆனால் உடனடியாக அவருக்கு பயம் வந்துவிட்டது அந்த பயத்தின் காரணமாகத்தான் ரசூல்லாய் சொல்லா அலையம் இடத்துல வந்து சொல்றாரு நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாய் சல்லா அலிம் ஒண்ணுமே சொல்லல வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் சற்று நேரத்திலே இந்த ஆயத்தை இறங்கியது அஹிம் இஸ்வலாத்தரப்பாரி அவற்ற சொன்னாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ் அவர்கள் அல்லா உன் இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான் நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் அந்த நன்மைகள் என்பது முன்னால சொன்னது அதான் அகிமீஸ் அஞ்சு நேரத்து இந்த ஆயத்துல அஞ்சு நேரத்துடைய தொழுகை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அஞ்சு என்ற நம்பர் குறிப்பிடப்படவிட்டாலும் கூட இஷாராவாக அல்லாஹலா இந்த ஆயத்தில் அஞ்சு நேரத்துடைய தொழுகையை சொல்லுகின்றான் பின்னால சொல்ற விளக்கம் சொல்றேன் அப்ப ஐந்து நேரத்துடைய தொழுகைகளை சரியாக முறையாக கடைசி காலம் வரைக்கும் நிறைவேற்றி வந்தால் இந்த மாதிரி உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் போக்கப்பட்டுவிடும் என்பதாக பொருளாகும் அவருக்கு பரிகாரமாக இந்த ஆயத்த அருளப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப ரசுல்லா அந்த மனிதரை கூப்பிட்டு இந்த ஆயத்தை சொல்லிக் காட்டி இப்படி அல்லாஹால அருளியிருக்கின்றான் என்பதாக சொன்ன பொழுது அருகிலே அமர் அலி அல்லாஹால நின்றுட்டு இருந்தாங்க அவங்க கேட்டாங்க யார் ரசூல் அல்ல அகியாசி இந்த மனிதருக்கு மட்டும் சொந்தமா அல்லது எல்லா மனிதர்களுக்கு லாபல் இல்ல இவருக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம் என்று சொல்ல சொல்ல எல்லா மனிதர்களுக்கும் தான் யார் குற்றம் புரிகின்றார்களோ குற்றத்தை உணர்ந்து உடனடியாக தௌபா செய்யக்கூடிய நிலையிலே இப்படி செய்தால் அவருக்குத்தான் அவருக்கு அவர் எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக குறிப்பிட்டார் இதே சம்பவம் வேறு பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது வேறு வேறு சம்பவமா இதே சம்பவம் தான் மாறி வந்திருக்கின்றதா என்பதெல்லாம் தெரியல ஏன்னா இன்னொரு அறிவிப்பில் இப்படி இருக்கின்றது ஒரு சஹாப் ரசுல்லா சொல்லி சில வந்து சொன்னார் இதே மாதிரி அவர் சொன்னது நான் தோட்டத்தில் இருந்தேன் என்னிடத்தில் பேரிச்சம்பழம் கேட்டு ஒரு பெண் வந்தாள் அவள் அழகாக இருந்த காரணத்தினால் நான் மனிதன் என்ற அடிப்படையிலே எனக்கு அவள் மீது ஒரு பாசம் ஆசை ஏற்பட்டு விட்டது வீட்டுக்கு வந்தேன்னா நல்ல பழம் இருக்க தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி என் பின்னால் அந்த பெண் வந்தாள் வீட்டுக்கு வந்தவுடன் அவளிடத்தில் அவளை கட்டி அனைத்தும் முத்தமிட்டேன் அவளிடத்தில் நான் உறவு கொள்ளவில்லை ஆனால் முத்தமிட்டு விட்டேன் என்பதாக மட்டும் அவர் சொன்னார் அப்பொழுது அந்த ஆயத்தை அல்லாஹால சற்று நேரத்தில் ரசூல்லாம் பதில் சொல்லல கொஞ்ச நேரத்தில் இந்த ஆயத்தை இறங்கியது என்பதாக முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன இதுபோன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன இன்னொரு சம்பவத்தில் இதே மாதிரி அவர் இதே மாதிரி நடந்து கொண்டார் அதில் தோமர் அபூபக்கர் சித்திகாலி அல்லாஹால அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார் ரசூல் அட்டை போகல அவர் அபூபக்கர் சித்திகாலி அல்லா தால வந்து சித்திக் அவர்களே இந்த மாதிரி நடந்து கொண்டேன் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது உனக்கு மட்டும் தான் நீ வந்து என் சொல்ற வெளியே சொல்ற அல்லாஹால நீ செய்த அந்த விஷயத்தை மறைத்து விட்டான் அதனால் நீயும் அப்படியே மறைத்துவிடு ஒண்ணும் செய்ய நீ சொல்ல போயும் அவருக்கு மனசு கேட்கல ஒமர் அலி அல்லா தாலாட்டி நான் செஞ்சிட்டேன் உமர் அலி அல்லாத்தாலும் சொன்னாங்க அபுபக் சித்தீக் அலி அல்லாத்தாலு எப்படி சொன்னார்களோ அதே வார்த்தை இவங்க சொன்னார் அதே வாசகத்தை சொன்னாங்க அல்லாஹ் மறைத்து விட்டா நீயும் மறைத்து விடு அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் கேக்கல நேர சூழாட்ட போயிட்டாரு ரெண்டு பேர் நீ சொன்ன பிறகுதான் அவர் போறார் என்று சொன்னால் அந்த சகாபியுடைய மதிப்பு இன்னும் உயருகின்றது அவர் சமாதானம் ரெண்டு பெரிய சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லா மறைச்சு வச்சுட்டான் யாருக்கு தெரியாமத்தான் நீ செஞ்சிருக்கிற அல்லாவுக்கு மட்டும் தெரியும் அப்படியே விட்டுடு நீ தவபாச்சை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர் கேட்கல அவர் மனசு கேட்கல ரசூல்லா சொல்லி செல்லத்தை போனார் அதுக்கு பிறகு இந்த ஆய தெரியுது இன்னொரு அறிவிப்பில் ரசூல்லாய் சொல்லாஹி சொல்ல ஒண்ணுமே பதில் சொல்லலை இது அது லோஹருடைய நேரம் லோஹருக்கு வாங்க சொல்லப்பட்டது ரசூல்லா தொழ வச்சாங்க இவர் பின்னாலே தொழுதார் அசுர் வரைக்கும் ஒன்றுமே சொல்லல அங்கே இருந்தார் அவர் அசுருக்கும் தொழுகை நடந்தது தொழுதார் கூடவே மகரபியும் தொழுதார் இஷாவையும் தொழுதார் நாலு தொழுகைகளை தொழுத பின்னால் தான் ரசுல்லா சல்லா அலே வல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்ட அந்த மனிதர் எங்கே என்று கேட்டார் கேட்டார்கள் இதோ யார சொல்லா நான் இருக்கு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார் ரசூல்லா என்ன பதில் சொல்லுவாங்க காலையில இருந்தும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் இருந்து தன்னுடைய அந்த குற்றத்திற்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அவர் இருந்திருந்தால் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருப்பார் அதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அப்படியும் அறிவிப்பு இருக்கின்றது அப்பொழுதுதான் ரசூலா சல்லா அலேசல்ல அவர்கள் சொன்னார்கள் நீ நம்முடன் துளுதாய் அல்லவா என்று கேட்டார்கள் துளுதாய் அல்லவா அம்மா யார சூழலா அலஹு ரசி எல்லாம் தொழுது அல்லாஹாலா அருளி இருக்கின்றான் இன்னல் ஹசனாத் யுதி என்று சொன்னான் நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் போக்கிவிடும் என்று சொன்னான் நீ போகலாம் அப்படின்னு சொன்னார் இன்னொரு அறிவிப்பில் இப்படி இருக்கின்றது அசுருடைய நேரம் அது அசுருடைய நேரத்துக்கு முன்னால வந்து சொல்றார் ரசூல்லாம் பதில் சொல்லல அசர் தொழ வச்சாங்க தொழுகை முடிந்த உடனே அசர் தொழுகை முடிந்தவுடனே எங்கே அந்த மனிதர் என்பதாக கேட்டார்கள் இதோ நான் இருக்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார் அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தே அருளி இருக்கின்றான் என்று அவருக்கு சொல்லி அனுப்பினார் சம்பவம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் சரி ஒரே ஒரே சம்பவமாக அதாவது பலருக்கு நிகழ்ந்த சம்பவத்தில் ஒரு பதிலாக அப்படிங்கிறது நமக்கு எப்படி சரி பாவங்களை நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறாரு கல் குடிக்கிறாரு திருடுறாரு பொய் சொல்கிறாரு எல்லாம் செய்கிறாரு தொழுதட்டா எல்லாம் போயிடும்னு அர்த்தமா அப்படியே இல்லை இங்கே பாவங்கள் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பாவங்கள் அப்படின்னு பெரும்பாவங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பெரும் எவை எவை எதெல்லாம் பெரும் பாவங்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் தெரிந்திருக்க பெரும் பாவம் செய்தால் தௌபா செய்யணும் பெரும் பாவம் கொண்டே தவிர மன்னிக்கப்பட மாட்டார் எத்தனை ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரி எத்தனை மதரசாக்கள் மசித்கள் கட்டி வச்சாலும் சரி ஆயிரம் மசிது கட்டுறார் ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுற ஆயிரம் கல்வி ஏற்படுத்துறார் எதை ஏற்படுத்தினாலும் சரி பெரும் பாவங்கள் அதனால எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டாது அப்ப நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றதில்ல இமாம்களுடைய முடிவு எல்லா இமாம்களும் எல்லா முஃபஸ்களும் ஹதீசன்களும் புக்காக்களும் ஏகோபித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது பெரும் பாவங்கள் தவுபாவை கொண்டுதான் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸ்ல வச்சு ஆயத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா குரான்ல இருக்குது நிறைய அதே மாதிரி ஹதீஸ்ல இருக்குது இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹாலா சொல்றா தௌபாவை கொண்டுதான் பெரும்பாவங்கள மன்னி நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்னப்பா நான் எந்த பாவ எந்த நன்மை செஞ்சாலும் மன்னிச்சிடறேன் நீ யாரு அப்படின்னு என்ட்ட கேட்டான்னு வச்சுங்க எல்லாவுக்கு உரிமை இருக்கு இல்லையா எதுவுமே செய்யாம எந்த காரியம் எந்த நல்ல காரியம் செய்யாம சொர்க்கத்து கூட அனுப்பிடுலையா இல்லையா எல்லாவுக்கு உரிமை இருக்கின்றது அவன் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் உன்னால் அவர் சம்பவம் சொல்லியிருக்கிறேன் நினைப்பிருக்கலாம் லைலா மஜ்னு கதை எல்லாத்துக்கும் தெரியும் மஜ்னு மஜ்னு அந்த மஜினோன் என்பன் பைத்தியகாரன் அர்த்தம் இல்லையா அந்த லைலா மீது காதல் கொண்டு இருந்தான் அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து கல்யாணம் பண்ணலை லைலா லைலான்னு சுத்திக்கிட்டே இருந்து அப்படியே மௌத்தா போயிட்டான் ஒன்றுமே செய்யலை அவன் முஸ்லீம் தான் உண்மையான வரலாறு ஆனால் கதைகளில் கொஞ்சம் கூடுதல் குறைவுகள்லாம் இருக்கலாம் இது வேற விஷயம் அவன் இறந்து போயிட்டான் இறந்து போன பின்னால அவனை ஒருவர் கனவுல பார்த்தார் ஒரு பெரியவர் கனவுல பார்க்கிறார் அவன் சொர்க்கத்தில் அழகான பட்டு உடைகளெல்லாம் உடுத்திக்கிட்டு அழகாக சொர்க்கத்தில் இருக்கிறான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்டாடா நீ மஜினூன்னு தானே ஆமாம் கைஸ் தானே நீ அவன் பேர் கைஸ் கைஸ் தானே ஆமாம் சொர்க்கத்தை எப்படிப்பா வந்த நீ நீ ஒரு வேலையும் செய்யவே இல்லையே உனக்கு பைத்தியகாரன் எல்லாம் சொன்னாங்க பைத்தியகாரன் சொன்னால் லைலாவின் மீது பைத்தியம் கூட அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு வேலையும் செய்யலை தொழுகல்லோம் போய் கிலோ தெரிய எதுவுமே செய்யலை அப்படி இருக்க போது நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இவர் கேட்டிருக்கார் கடவுள் பார்த்தவர் அவன் சொன்னானா உலகத்தில் அல்லாஹத்தாலா தன் மீதும் தன்னுடைய ரசூலின் மீதும் எப்படி காதல் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்னை உதாரணமாக அல்லாஹத்தாலா ஆக்கி வச்சான் நான் எப்படி லைலாவின் மீது காதல் கொண்டிருந்தேனா அதே போல ஒவ்வொரு மோமீனும் அல்லாஹின் மீது ரசூலின் மீதும் காதல் கொள்ள வேண்டும் அதுக்கு என்னை உதாரணமாக்கி வச்சான் அதனால என்ன மன்னிச்சுட்டான் அவன் சொன்னான் பதில் சொன்னான் என்பதால் ஒன்றுமே செய்யலை சொர்க்கத்துக்கு போயிட்டான் எல்லாம் செய்ய முடியுமா இல்லையா நிறைய சம்பவங்கள் ஹதீஸில் நிறைய சம்பவங்கள் ஒரே ஒரு கியாமத்தினால ஒரே ஒரு நன்மை செஞ்சுருப்பான் உலகத்தில் ஒரு மனிதன் ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சிருப்பான் அவன் வாழ்க்கை பூராமல் ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சான் கியாமத்தினால மகசர் மைதானத்தில் நன்மை தீமைகள் எடை போடப்படக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய நன்மை தீமைகளை எடைபடும் ஒரு நன்மை கிடைச்சிச்சின்னு சொன்னான் ஒரு நன்மை அப்படிங்கிறதுடைய மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது அளவு என்னென்னு தெரியாது அது எத்தனை கிலோ அது எத்தனை படி எத்தனை லிட்ரு அப்படின்லாம் சொல்ல முடியுமா எத்தனை கிலோன்னு சொல்ல முடியுமா ஒரு நன்மைங்கிற எத்தனை கிலோ அதெல்லாம் தெரியாது சரி அது ஒரு நன்மை ரெண்டு நன்மை பேர் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு நன்மை இருந்தால் அவர் பாஸ் ஆகிடுவார் நன்மை தட்டு கனமாயிடும் சொருக்கத்துக்கு போயிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஒரு ஆள் கேமத்தினால சுற்றிக்கிட்டே வருவார் மாஸ்டர் மைதானத்தில் எல்லாத்துலேயும் கேட்பார் உங்கள்ட்ட வந்து கேட்பார் ஒரு நன்மை இருந்தால் கொடுங்களேன் கொஞ்சம் போட்டு கணக்கை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த நேரத்தில் ஒரு நன்மை என்ன அதை விட குறைவாக இருந்தாலும் கொடுக்க மாட்டார் அதில் போப்பா வேலை வைப்பார் எல்லாம் அவன் அவன் நப்சி நப்சின்னு சொல்லிட்டு கிடக்கிறான் நீ இப்போ வந்து நன்மை கேட்டுக்க எல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பார் யாருமே கொடுக்க மாட்டாங்க கடைசியாக அந்த ஆள் இருக்காம பாருங்க ஒரே ஒரு நன்மை செஞ்சாலே அவன் ஒரு நன்மை தான் அவன்கிட்ட இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அவன் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறான் ஒன்று தான் இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் போகிறது போகிற நரகத்துக்கு தான் போகிறோம் முடிஞ்சு போயிடுச்சு இதை யார்கிட்டாவது கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த ஆள் வருவார் வந்தால் இப்போ நீ வச்சுக்க இந்தா ஏன்னா எனக்கு உதவ போகிறது இல்லாது நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருவான் அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கு அந்த ஆளுக்கு அந்த கொண்டு போய் அந்த நன்மையை கொடுத்து கணக்கை சரி பண்ணி அவர் சொர்க்கத்துக்கு பாஸ் ஆகிடுவார் அவர் இப்போ அல்லாஹத்தால மலக்கெழுத்த சொல்கிறான்னா எப்படி அவர் போனார் சொர்க்கத்துக்கு கணக்கு தான் சரியா இல்லையா இல்லை ஒரு ஆள் ஒரு நன்மை வச்சுட்டு இருந்தால் அந்த கொடுத்துட்டான் அப்படியா அந்தால் யார் முதல்ல அந்தாலும் சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு அல்லாஹத்தாலாம் சொல்லிவிடுவான் பிறகு ஒரு நன்மை தான் வச்சிருந்தான் ஒண்ணுமே செய்யல ஆனா அங்கேயும் போய் அல்லாஹத்தாலாவுடைய அந்த இறக்க குணம் ரஹமானியத் என்ற இறக்க குணம் இருந்ததின் காரணமா அவன் சொருக்கத்துக்கு போகக்கூடிய சூழலை அந்த மனிதனுக்கு இவனுக்கு முன்னால் அவன் போயிடும் அல்லாஹாலா எல்லாவற்றின் மீது சக்தி பெற்றவன் அவன் எப்படி செய்யறானோ அதை யாரும் கேட்க முடியாது லா து லா துசாலும் அம்மா எஃபாயில் அவன் செய்கின்றவற்றை கேட்கப்பட மாட்டான் அவனுக்கு விசாரணை இல்லைங்க அவனுக்கு விசாரணையா யாரும் செய்வாங்களே கிடையே கிடையாது ஒரு அசுரும் அசுரும் சேர்ந்து ஒரு ஓரம் அதாவது அசுரும் சூரியன் மறைந்த உடனே மகரிபீஷா மகரிபீஷா தொழுகைல்லா சொல்லி தரக்கூடிய கருத்து பகலுடைய இரண்டு ஓரங்கள் அப்படிங்கிறது சுபுடைய தொழுகையும் அதாவது ரெண்டு வாரத்தில் ஒரு வாரம் சுபுடைய தொழுகை இன்னொரு வாரம் லோஹர் அசுருடைய தொழுகை மினா அப்படிங்கிறதுக்குள்ள மகரிபிஷா இருக்குது சரி இன்னொரு கருத்து ரெண்டு ஓரம் அப்படிங்கிறது சுபம் மகரிபும் பகலுடைய இரண்டு ஓரம் அப்படின்னு சொன்னால் பகல் ஆரம்பம் சுபகுடைய நேரம் பகல் முடிவது மகரிபுடைய நேரம் பகல் முடிவுங்கிறது மகரிப்புடைய நேரத்தில் தான் ஆகுது ஆனால் ரெண்டு ஓரங்கிறது இந்த ஓரம் ஒன்று அந்த ஓரம் ஒன்று அதுதான் அப்போ அந்த ரெண்டு ஓரம் இந்த ரெண்டு ஓரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி இடையில் உள்ள ரெண்டு தொழில் இருப்பான் லஹூர் அசுர் அது அதுக்குள்ளே இப்போ சுலபம் மின் அப்படின்னா ஐஷாவுடைய தொழுகை என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஓரம்ங்கிறது சுபுடைய தொழுகை அவங்களுடைய ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் ஒரு வாரம் சுபகுடைய தொழுகை ரெண்டாவது ரெண்டாவது ஓரம் என்பது அசுருடைய தொழுகை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அவங்க என்ன கேட்டால் மகரிபன்ஸ் சொன்னால் அது இரவு நேரம் ஆரம்பமாகிடுது அதனால அது வந்து சுலஃப மின்லையில் சேர்ந்தது பகலுடைய ஒரு ஓரம்ங்கிறது சுபு ரெண்டாவது ஓரங்கிறது அசுறு இந்த ரெண்டுக்கு மத்தியில் லொஹுர் இருக்கிறனால லொஹர் அந்தக்குள்ள சேர்ந்துடும் ரெண்டு தொழுகை வந்துடும் அஞ்சு சொலுகை அதுக்குள்ளே வந்துடும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்னும் சிலருடைய கருத்து என்னன்னு ரெண்டு ஓரம் அப்படிங்கிறது அஞ்சு நேரத்து தொழுகையில ரெண்டு விதமான தொழுகை இருக்குது ஒன்று சிற்றி இன்னொன்று ஜஹரி அதாவது லொஹரு அசுரையும் சப்தமிடாமல் ஓதுகின்றோம் சுபகு மதுரை பிஷாவிலே சத்தமிட்டு கிராத்துவாதப்படுகின்றது அதனால இது ஒரு ஓரம் அது ஒரு ஓரம் என்பதாக இன்னொரு கருத்து சொல்லுகின்றார் அப்படி இருந்தால் அப்பவும் அஞ்சு தொழுகையும் உள்ள வந்துடும் சரி கருத்து கருத்து சொன்னால் ஒரு வாரம் முதல் வாரம் ரெண்டு வாரத்தில் முதல் ஓரம் என்பது சுபகுடைய தொழுகு இது பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால ரெண்டு ஓரம்ங்கிறதுல ஒரு ஓரம்ங்கிறது எல்லா இமாம் காலத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவான ஒரு விஷயம் அது சுபகுடைய தொழுகை இரண்டாவது ஓரம் என்ன அப்படிங்கறதுனா சில பேர் லோஹருங்கிறாங்க சில பேர் அசுருங்கிறாங்க சில பேர் மகரிப்புங்கிறாங்க இஷாவுக்கு போகல யாரு ரெண்டாவது ஓரம் அப்ப மூணாவது இருக்கக்கூடிய விஷயம் சுலபம் என்பது இதுக்குள்ள எல்லா தொழுகையும் வந்துடும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இது மாதிரி இதுக்கு நிறைய ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால பொதுவாக இந்த ஆயத்து மறைமுகமாக அதாவது இஷாராவாக சொல்லப்பட்டாலும் கூட எல்லா தொழுகைகளையும் ஐந்து நேரத்து தொழுகையிலும் இதை எடுத்துக்கொள்ளும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஏன்னா அல்லாஹால பல விஷயங்களை முபுகமாக அதாவது விளக்கம் இல்லாமலே சொல்லி இருப்பான் அதை ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தான் தர வேண்டும் இங்கே அஞ்சு தொழுகை உள்ளே இருக்குது அதை வெளிப்படையாக ரசூல்லாஹல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அல்லாஹால குரான் மற்றொரு இடத்துல சொல்லுகின்றான் இலைக்கிறாசி மானு இலேஹிம் இந்த குரானை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் மனிதர்களுக்கு நீர் விளக்கம் சொல்வதற்காக வேண்டி மான் உசில அவர்களுக்கு எது இறக்கப்பட்டதோ எது அருளப்பட்டதோ அந்த மனிதர்களுக்கு நீர் விளக்கம் சொல்லுவதற்காக வேண்டி இறக்கி வைச்சோம் என்று அல்லாஹால சொல்லணும் நீங்க விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லாம குரானும் தெரியாது யாருக்கும் தெரியாது ரசூ விளக்கம் சொல்லாம தெரியாது எனவேதான் ரசூலம் ஹம்சு சலவாத் ஐந்து தொழுகைகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க தொழுகையுடைய அந்த சிறப்புகளில் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் தொழுகை சிறப்புகள் இருக்குதா இல்லையா கித்தாப்பு அதில் படிக்கிறாங்க கேட்குறீங்க ஒரு அந்த அஞ்சு நேரத்து தொழுகைக்கு உதாரணங்களை ரசூல்லாய் சல்லா அலையம் சொல்லுகின்றார்கள் ஒரு பெரிய ஆறு ஓடுகின்றது அந்த ஆறு ஆற்றிலே ஒரு மனிதன் ஐந்து நேரம் குளித்தால் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த நேர தொழுகைக்கு சான்றாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்ன ஹசனாத்யுதி மின செய்ய நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் போச்சு விடும் என்பதாக நன்மைகள் அப்படிங்கிறதுல இப்போ உயர்தரமான நன்மை தொழுகை அதனால தொழுகை முதல்ல அஞ்சு நேரம் தொழகை எல்லாத்தால சொன்னோம் நன்மைகளிலே மிக முக்கியமான மிக உயர்ந்த நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அது தொழுகைக்குள்ளதாக இருக்குது ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒரு தொழு ஒரு ரெண்டரைக்காய் தொழுகிறாருன்னு வச்சுங்க அதுக்குள்ள எல்லா விதமான நிலைகளும் வந்துடும் அதாவது ஹிக்கர் ஃபிக்ரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்துடும் ரெண்டக்காய் தொழுகிறதுக்காண்டி ஒளி செய்கிறாரு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளுகின்றார் முதல்ல ஒலி செய்து அல்லது குளிக்க வேண்டியிருந்தால் குளிச்சு ஒலி செய்ய வேண்டியிருந்த ஒலி செஞ்சு பீஷா போறதா இருந்தால் பிஷா போய் சுத்தம் பண்ணி தன்னை சுத்தப்படுத்தியவராக தொழுகை காவி தயார் நிற்கிறார் இப்போ அல்லாஹால என்ன சொல்றான்னு கேட்டா இன்னாக யுஹைபுல் யுகைபுத் தவ்வாபின் யுஹைபுல் முத்தஹீரின் என்று அல்லஹா சொல்றான் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹால விரும்புகின்றான் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹத்தாலா விரும்புகின்றான் என்று ரெண்டு விஷயத்தை சொல்றான் இப்ப இவர் ஒலி செஞ்சுட்டு வந்துட்டாரு குளிக்க வேண்டியது எந்த குளிப்பார் பிஷா போயிட்டு அவர் இப்ப அல்லாஹால சொல்லக்கூடிய சொல்லுகின்ற அதாவது எல்லாம் விரும்புறா சுத்தமா இருக்கக்கூடியவர்கள் விரும்புகின்றனர் இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த சுத்தம் என்பது இங்க வந்து விடுகின்றது சுத்தமானவராக வந்திருக்கிறார் துளைக்காண்டி பள்ளியாசுக்குள்ள வர்றாரு அல்லது வீட்டில் தொழுகிறார் எங்க தொழுதாலும் சரி பள்ளியாசு தோல்வதற்கு தனி சட்டம் இருக்கின்றது வீட்டில் தோல்வது சட்டம் இருக்கின்றது அந்த முறைப்படிக்கு வந்து ஒலி செஞ்சுட்டு சரியா நின்றார் அப்படின்னு தொழுகைக்க வேண்டிய தயாரானா ஒரு பார்ட் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதாவது சுத்தம் என்பது அவர் இடத்துல வந்து விட்டது இப்போ அல்லாஹத்தாலாவுடைய அவர் மீது முதல்ல ஏற்பட்டு விட்டது பாருங்க அல்லாஹுடைய ஏற்படுறதுக்கு நம்மளை அறியாமலேயே அல்லாஹத்தாலா சொல்லி தந்த ஒரு பெற அற்புதமான விஷயம் அது ஒழு ஒலி குளிக்கிறது சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து நிற்கிறாங்க சுத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாவே அது அதனால அல்லாவுடைய மஹ்பத் நிரந்தரமாக இருபத்தி நாலு மணி நேரம் வேணும் எப்பவுமே இருக்குமே இருந்தால் அல்லாவுடைய படுக்கும்போது என்ன எண்ணத்தில் படுக்கிறாரோ அதே எண்ணத்தில் கூலி கொடுக்கப்படும் நன்மை எழுதப்படும் அவர் படுக்கும்போது தகஜ தொழுவணும்னு படுக்கிறார் தகஜ தொழுவணும் அப்படின்னு படுக்கிறார் ஆனால் தகஜத்துக்கு எந்திரிக்கல ரெண்டாவது நாள் பண்ணுறாரு அப்பவும் எந்திரிக்கல மூணாவது நாள் ஆச்சு எந்திரிக்கல மாதக்கணக்காச்சு ஒரு மாதமா நீயத்து பண்ணுறாரு எந்திரிக்கலாம் எந்திரிக்கணும் ஆனால் எந்திரிக்கவே முடியல ஆனால் நீயத்து பக்காவாக இருந்தால் சொன்னதுக்காக எல்லாரும் நிஞ்சிடக்கூடாது நெய்யத்து சரியாக இருந்தால் அல்லாஹத்தாலா இவருக்கு தஹஜத்துடைய தொழுகை எழுதிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மலக்கில் அல்லாஹ் சொல்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம் தொழுகை எழுதப்பட்டு விடும் தொழாமலேயே தொழுகக்கூடிய நன்மை கிடைச்சிடும் ஆனா நியத் சரியாக இருக்கு சரி இப்ப அங்க வந்து விட்டது அடுத்தா தொழுவதற்காக இவர் ஆரம்பிச்சா என்ன பண்றா தக்பீர் கட்டுறார் அல்லாஹூ அக்பர் அல்லாஹை பெருமைப்படுத்துகின்றார் அல்லாஹூ அக்பர் என்பது சாதாரணமாக நரகத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்கு சிறந்த ஒரு சாதனம் இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹ் உலகத்திலும் கூட நெருப்பு ஒரு இடத்துல பிடித்துக் கொண்டால் அல்லாஹ் அல்லாஹ் என்று எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டால் நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்புறம் தண்ணி அடிக்கிறாங்க யாராவது அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களா ஒருத்தர் அல்லாஹ் அக்பர்லாம் சொல்றது கிடையாது யாராவது கத்திட்டு இருப்போம் அல்லாஹ் அல்லாஹ் பிரயோஜனம் இல்லை அவர் நெருப்பு நிறைய பிடிச்சிருச்சு நெருப்பு அணைக்கிறது கத்துல நெருப்பை அணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து அல்லாஹக் சத்தம் போட்டாங்க நெருப்பு அடைஞ்சு நரக நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி உள்ளது அல்லாஹு அக்பர் உலகத்தில் உள்ள நெருப்பு அணைக்க முடியாது கிடையாது இது சாதாரண நெருப்பு எழுபது மடங்கு கம்மியான உஷ்ணம் உள்ளது எழுபது மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ள நெருப்பு அணைக்கும் இந்த நெருப்பு சாதாரணமானது அனுபவத்தில் உள்ளது அதனால முதல்ல அல்லாஹக் சொல்றார் தக்பீர் கற்றார் அப்புறம் கிராத் ஓரார் பிறகு குரான் ஓதுறது வந்துருச்சு அதுக்கு பிறகு தஸ்மீஹ் ஓதுறார் சுபான் ரபி அல் அலீம் ஓதுறார் அப்புறம் அதுக்கு பிறகு எந்திரிக்கிறார் அல்லாவை புகழ்றார் அந்த புகழ்ச்சி பலவிதமான வாசகங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டு பிறகு சஜிதா அல்ல புகழ்றார் அப்புறம் எந்திரிச்சு உட்கார்றார் அங்கே அல்லாவை புகழ்றார் அடுத்த சஜ்ஜிதா அப்புறம் எந்திரிக்கிறார் எத்தனை வித கடைசியாக இருப்பிருக்கிறார் செலவாத் ஓதறார் துவா போதுறார் அத்தகைய தோதுறார் எதையோ ஓதுற நிறைய ஏராளமான ஓதுதல்கள் புராணம் ஓதுவது செலவாத்து சொல்வது தஸ்பீ தக்மீர் தஹலீல் எல்லாம் அதுக்குள்ளே வந்து விடுகின்றது பல ஆயிரக்கணக்கான செயல்கள் ரெண்டு ரக்காயத்தில் வந்துடும் அதனால தான் தொழுகை மிக உயர்ந்த நன்மை உடையது என்பதாக சொல்லப்படும் மற்ற நேரங்களில் தொழுகை இல்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொல்லணும் அப்புறம் அலமதுல்லா சொல்லணும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அது ஒரு தடவை இது ஒரு தடவை முப்பத்தி தடவை முப்பத்தி தடவை எல்லாம் சொன்னா தான் ஒரு கணக்கு வரும் ஒரே ஒரு செயல்தான் வரும் ஆனால் தொழுகை ரெண்டு ரக்காய் தொழுதுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் பல ஆயிரக்கணக்கான செயல்கள் அதற்குள்ளே வந்தது ஆயிரக்கணக்கான நன்மைகள் கிடைத்துவிடும் அதனால அல்லா தலா தொழுகையை சொல்லிட்டு அஹிமி சலாத்த தரப்பின் என்ற அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இன்னல் ஹசனாத் அப்ப இங்க நன்மைகள் என்று பொதுவாக இருந்தாலும் கூட நன்மைகளிலே உயர்தரமான நன்மை என்பது தொழுகை என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது சொன்னாங்க பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க இன்ன அஸ் சலாத்துல் ஹம்ஸ் ஐந்து நேரத்து தொழுகையும் வல் ஜும்மா அல் ஜும்மா ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவும் ரமலான் இரா ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் உள்ள காலமும் அவற்றுக்கு இடையிலே உள்ள பாவங்களை பரிகரிக்கக்கூடியதாக இருக்கும் போக்கக்கூடியதாக இருக்கும் மஜித்து பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்படும் காலமெல்லாம் என்றும் சொன்னார் லோஹருக்கு வர்றார் பஜருக்கு வர்றார் அப்புறம் லோஹருக்கு வர்றாரு அடுத்தாப்புல இந்த பஜருக்கு லோஹருக்கு இடையில சில பாவங்களை செஞ்சிட்டார் அந்த பாவங்கள் லோஹோருக்கு வந்த உடனே மன்னிக்கப்பட்டுவிடும் லோஹருக்கு ஒழுங்கு முடிச்ச உடனே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆனா என்ன நிபந்தனை பெரும் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் இடையில அதனால முதல்ல சொன்னால் பெரும்பாவங்கள் எது அப்படின்னு சொல்ல தெரியணும் பெரும்பாவங்கள் எது ரசூல்லாய் சொல்லா அலையம் ஒரு ஹதீஸில் ஏழு என்ற எண்ணிலிருந்து நம்பர்ல இருந்து எழுபது வரைக்கும் இருக்குது இன்னும் சிலருடைய அறைபடி எழுநூறு வரைக்கும் இருக்கு குறைஞ்சது ஏழு ரசூல்லாய் சொல்ல சொல்லக்கூடியவர் என்ற அந்த ஹதீஸினுடைய ஆரம்பம் உங்களை அழித்து நாசமாக்கும்படியான ஏழு விஷயங்களை நீங்கள் விட்டு விடுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஒன்று செஹ ஷிற்கு இணை வைப்பது அல்லாவுக்கு இணை வைப்பது ரெண்டாவது செஹர் சூனியம் செய்வது மூன்றாவது கத்தல் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது வட்டி வாங்குவது பெற்றோரை மனவேதனைப்படுத்துவது பொய் சாட்சி சொல்லுவது இதையெல்லாம் சொல்லாசல்லாசு சொல்லுகின்றார்கள் பத்தினித்தனமான பெண்ணை அவதூறு சொல்லுவது ஒரு பெண் அவள் நல்லவளாக இருக்கின்றாள் மூமி நானவள் எந்த குற்றமும் செய்யாத அவள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவது இது இதுவெல்லாம் பெரும்பாவங்கள் அதேபோன்று மது அருந்துவது ஏழை அதாவது எத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுவது திருடுவது கொள்ளையடிப்பது அவதூறு கோருவது அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பது அடுத்தவருடைய பொருளை தவறாக பாத்திலான முறையில் வீணான முறையில் அடுத்தவருடைய பொருளை சாப்பிடுவது வாக்கு வா வாக்கு மாற்றம் செய்வது உடன்படிக்கு மாற்றம் செல்வது மோசடி செய்வது அளவு நிறுவகளை குறைவு செய்வது பரலான காரியங்களை விட்டு விடுவது ஹராமான காரியங்களை செய்வது எல்லாம் பெரும்பாவங்களை சேர்ந்து நம்ம சில பேர் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் வெட்டி வாங்குறாரு ஒருத்தர் கல் குடிக்கிறார் அப்படின்னு வச்சுங்க மது அருந்துக்கிறார் அநியாயக்காரங்க மது அருந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க குடிகார பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெரிய பாவம் செய்கிறான் அப்படின்னா ஒருத்தர் விபச்சாரகன் விபச்சாரம் செய்துகிட்டு இருக்கிறான் பெரிய விபச்சாரிங்க எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பொம்பளை கண்டா விடுறது அப்படின்னு அவனை சொல்கிறான் தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனை ஒருத்தமே ஒன்றுமே சொல்கிறது இல்லை இது பெரிய பாவம் இல்லை விபச்சாரம் செய்கிறது பெரிய ஜினா செய்கிறது விவச்ச பெரிய பாவம் கல் குடிக்கிறது பெரிய பாவம் கொலை செய்கிறது பெரிய பாவம் அதே மாதிரி தொழுகை விடுறதும் பெரிய பாவம் தானே அதுக்கு ஈக்குவலாக சொல்லலாமா இல்லை ஈக்குவலில் அதை விட கூடுதலானது தொழுகை விடுறது இவன் ஜினாசிகிறத விட கூடுதலானது ஏன் கேட்டால் தொழுகை விட்டுக்கிட்டே இருந்தானா விட்டுக்கிட்டே இருப்பான் அதை இவன் ஜிரா செய்கிறான் ஒரு தடவை செய்வான் அப்புறம் பா அப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு சொன்னால் தவா செஞ்சு உடனடியாக திரும்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவன் விடுறதே இல்லை செய்யறதே இல்லை அதே மாதிரி நோம்பை விட்டுக்கிட்டே இருக்கிறான் ரமலான் மாதம் வந்தால் நோம்பு வைக்கிற வைக்கிறதே இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் ரமலான் மாதம் ஹராம் இல்லையா சாப்பிட்றது ஹராம் இவன் சம்பாச்சி ஹலாலான பொருள் தான் சாப்பிட்றதை ஹராமாச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனை பற்றி ஒன்றுமே சொல்கிறது இல்லை அவன் கூட முதல்ல சொல்லாமல் வலா தருக்கணும் இல்லை இல்லாதீங்கன்னு பத்து மாசத்துக்கு முன்னா அநியாயக்காரர்களோட சேராதிங்க அப்படின்னு சொல்ல சொல்ல சொன்னானா இவன் அநியாயக்காரன் அல்லவா அநியாயக்காரன் அவனோட சேரலாமா அவன் கூட்டாளி அவனுக்கு தொழுகை யார் விடுறானோ கூட்டாளி நோம்ப விடுறவன் கூட்டாளி எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் பல நிறைய ஜுமாவில் மற்றும் பயான்கள் நிறைய சொல்கிறோம் அதாவது உலகத்தில் முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கின்றது முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்றார்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அவருடைய சொல்ல யாரும் கேட்கறது இல்லை அவர்களை நசுக்குவதற்காக வேண்டி அழிப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான எதிரிகள் இருக்கின்றார்கள் வேலைகள் செய்யப்படுகின்றன அதுக்கு எல்லா விதமான முஸ்தீபுகளும் செய்யப்படுகின்றன அப்படின்லாம் சொல்கிறோம் காரணம் கேட்டால் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தங்கம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் தொழுகை விட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன் போய் ஒற்றுமைக்காக வேண்டி போராடுறான் ஒற்றுமைக்காக வேண்டி கோஷம் போடுறான் ஊர்வலம் நடத்துறான் ஆனால் இவன் தொழுகிறதே இல்லை இவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரன் இவன் போய் தொழுகைக்காக நீ அந்த போராட்டத்துக்காக நீ கலந்துக்கிறான் போராட்டு போராடி கொண்டு இருக்கின்றான் தங்களுக்கு உரிமை உரிமை வேண்டும் உரிமை குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறான் ஆனால் இவன் பெரிய அநியாயக்காரன் தொழாகாமல் இருக்கிறான் அவன் அநியாயக்காரன் அதே மாதிரி மார்க்கத்தில் மக்களுக்கு பத்தியில் குழப்பங்கள் செய்கிறான் முப்சித் பசாத் செய்கிறான் அவன் பெரிய அநியாயக்காரன் இவன் வந்து மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வேண்டி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய அணியாயது சரி அதனால அல்லாஹால இன்னல் ஹசனாத் செய்யாது அப்படிங்கிறது இந்த பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார் அஞ்சு நேரத்துக்கு தொழுக இடையில உள்ள பாவங்களையெல்லாம் அழித்துவிடும் பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்படும் காலமெல்லாம் என்பதாக சொன்னார் இது இப்போ சொல்லப்பட்ட எல்லா விஷயம் என்னென்ன சொன்னமோ இப்போ அங்கிருந்து முதல்ல இருந்து சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் உணர்வு பெறக்கூடியவர்களுக்கு சிக்கிரை பெறக்கூடியவர்களுக்கு அதாவது உணர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்படையாகும் இது ஒரு பாடமாகும் இது இவை அனைத்தும் அப்படின்னு சொன்னால் குரான் குரான் சொல்லப்பட்ட விஷயங்கள் வச்சுக்கலாம் இங்கே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த சூறா ஆரம்பத்தில் இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் சூறா முடிய போகுது நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு ஆயிரத்து சொல்லியிருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது முடிந்தது சரி இப்போ சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஜிக்ரால் இஸ் ஜாக்கிரீன் சிந்தனையாளர்களுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு உபதேசமாக படிப்பினையாக நல்ல அறிவுரையாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஜிக்ரா என்று சொன்னால் அவனுக்கு ஒரு படிப்பினை அறிவுரை அறவுரை சிந்தனை என்பதெல்லாம் அர்த்தம் ஜிக்ரா அப்படிங்கிறது ஜாலிக்க ஜிக்ரால் இஸ் சிந்திக்க கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பனையாக இது ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றன அதனால சொல்லப்பட்ட விஷயம் அந்த இஸ்திகாமத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்னென்ன சொல்லுமோ அத்தனை கருத்துகளும் மனிதனை சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய படிப்பினை அதிலே இருக்கின்றது மனிதன் சீர்திருந்துவதற்கும் சமுதாயம் சிறப்பாக ஆவதற்கும் அதிலே உள்ள விஷயங்கள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றன அத்தகைய நல்ல சிந்தனைகளை தந்திருள் வராக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 ارْسَلَ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَاصْبِرْ فَإِنَّ اللَّهَ لَا يُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ لولا كان من القرون من قبلكم ولو بقية ينهون عن الفساد في الارض الا قليلا ممن انجينا منهم فتبوا الذين ظلموا ما وطروا فيه وكانوا مجرمين وما كان ربك ليهلك القرى بالظلم من واحلها مصلحون صدق الله பெரியடைய பேரொருளால் தொண்ணூத்தி ஒன்பதாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அத்தியாயத்தினுடைய ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன நீர் பொறுமையாக இருப்பீராக நிச்சயமாக அல்லாஹால நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை வீணாக்கிவிட மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இது ரசூல்லாய் சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையிலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலும் அல்லாஹல்ல இந்த ஆயத்தை அருளியிருக்கின்றார் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் பொதுவாக பொறுமையின் கடலாக இருந்தார்கள் பொறுமை என்பது எவ்வளோ பெரியது என்பதையும் எப்படியெல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதையும் பொறுமையினுடைய விளக்கம் எப்படிப்பட்டது என்பதையும் ரசூல்லாய் சல்லா அலையுடைய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள் சொல்லியும் காட்டினார்கள் இது அல்லாஹாலா அவர்களுக்கு அளித்திருந்த மிகப்பெரிய பாக்கியம் ஏனென்றால் பொறுமையை மேற்கொள்ளுவது என்பது மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலோ தன்னுடைய அறிவினாலோ ஆற்றலினாலோ பெற்றுக்கொள்வதல்ல பொதுவாக எல்லா செயல்களும் அப்படித்தான் என்று இருந்தாலும் கூட பொறுமை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக தரப்பட்டு இருக்கின்றது அவனை பாதுகாப்பதற்குரிய அவனுடைய எல்லா காரியங்களையும் சீராக்கிக் கொள்வதற்குரிய ஒரு மிக பொருளாக பொறுமையை அல்லாஹல வழங்கி இருக்கின்றான் அதனால்தான் சகாபாக்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை பற்றி உபதேசித்துக் கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஆயத்து வல்லாசிரி சூறாவிலே வரக்கூடிய கடைசி ஆயத் வத்தவாசோ பிசபுர் பொறுமையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து வந்த பின்னால் சகாபிகளிலே யாராவது ஒருவர் இன்னொருவரை பார்த்தால் இந்த வல்லாசிரி சூறாவை ஓதி காட்டுவார் பொறுமையை பற்றி உபதேசிப்பார் நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே பொறுமையாக இருங்கள் என்று அவர் சொல்லுவார் அவருக்கு இவர் சொல்லுவார் பொதுவாக நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது விசாரித்துக் கொள்ளுகின்றோம் அல்லவா நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா ஆஷியத்தாக இருக்கின்றீர்களா சுகமாக இருக்கின்றீர்களா என்று விசாரித்துக் கொள்வதைப் போன்று அவர்கள் பொறுமையை பற்றி சொல்லிக் கொள்ளுவார்கள் அதனால் பொறுமை என்பது அல்லாஹத்தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒன்று மிகப்பெரிய பாக்கியம் அது அதை ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கின்றார் ரசூல்ல்லா பொறுமையின் கடலாக இருந்தார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அல்லாஹத்தாலா சொல்லுவது ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நமக்கு படிப்பினையாகவும் சொல்லி காட்டுகின்றான் பொறுமையாக இருப்பீராக பயன் அப்படி பொறுமையாக இருந்து அமல்கள் செய்யும் பொழுது இதரசுல்லா சல்லா அலுவல்லாம் அவர்களுக்கு ஏராளமான துன்பங்களை தந்தார்கள் அந்த மக்காவாசிகள் சஹாபாக்களுக்கு தந்தார்கள் சில இடங்களிலே சில நபர்களை நாம் பார்க்கின்றோம் எனக்கு யாராவது துன்பம் தந்துவிட்டால் நான் பொறுமையாக இருந்து விடுவேன் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தொந்தரவு தந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் இது நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு பரவாயில்லப்பா நான் நீங்கள் எனக்கு துன்பம் தந்தீர்கள் பரவாயில்லை ஆனால் என்னுடைய மகனுக்கு அதை நான் பொறுத்து கொள்ளவே முடியாது என்னுடைய மனைவிக்கு நீங்கள் துன்பம் தருகின்றீர்கள் அதை நான் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற நிலை இருக்கின்றது யாரின் மீது அதிகமாக பாசம் இருக்கின்றதோ பிரியம் இருக்கின்றதோ அவர்களை பற்றி நாம் அதிகமாக துன்பம் கொள்ளுவோம் கவலை கொள்ளுவோம் என்ன செஞ்சால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிரியமான ஒராள் இவர் என்னுடைய உயிரைப் போல நான் நேசிக்கிறேன் அவருக்கு போய் நீ துன்பம் செய்கின்றாயே என்று சொல்லி அடுத்தவருக்காக வேண்டி மற்றவரிடத்திலே சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான் ரசூல்லாய் சல்லா அலுவல் சொல்லம் அவர்கள் சஹாபாக்களின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்கள் எவ்வளோ பிரியம் அல்லாஹாலா குரானிலே சொல்லுகின்றான் சல்லா அலுவலன் ஹதீசுகளிலே அதனை விளக்குகின்றார்கள் அவ்வளோ பிரியும் ஏனென்றால் அல்லாஹாலா அவர்களை பாராட்டுகின்றான் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் ரசூலுக்கும் பிரியமானவர்கள் அதனால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம்கள் சில நேரங்கள்ல எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்லையே என்னை ஏற்றுக்கொண்ட இந்த சஹாபிகளுக்கு என்னுடைய தோழர்களுக்கு இவர்கள் தொந்தரவு தருகின்றார்களே என்று கவலைப்பட்டார்கள் அப்படியும் கூட நீங்க சஹா உங்களுடைய சஹாபிகளுக்காக நீங்கள் பொறுமை இழக்க கூடாது என்று அல்லாஹத்தால சொல்லுங்க பொறுமையாக இருப்பீர்கள் நன்மைகளை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை அல்லாஹால வீணாக்க மாட்டார் நீங்கள் நன்மைகள் செய்கின்றீர்கள் அந்த கூலி நிச்சயமாக கிடைக்கும் உலகத்திலே கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய முதல் கருத்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதற்குரிய கூலி உலகத்திலேயே பார்த்துக் பொதுவாக இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட சட்டம் ஒரு ஏதாவது துன்பம் ஏற்படுகின்றது அந்த துன்பத்திலே பொறுமை காத்தால் வெகு விரைவிலேயே அல்லாஹாலா அதற்குரிய பிரதிபலனை உலகத்திலேயே காட்டி விடுவார் நான் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹாலா எனக்கு இந்த நன்மைகளை தந்தான் அதே ஒருத்தருக்கு வறுமை ஏற்படுகின்றது சிரமம் ஏற்படுகின்றது காசு பலம் இல்லை குடும்பத்தில் சிரமமாக இருக்கின்றது சரியான சாப்பாடு இல்லை வறுமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அவரும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காத்தால் அல்லாஹாலா அதற்குரிய பிரதிபலனை கொஞ்ச நாளிலேயே செய்து விடுவார் முன்னால் அவர் சம்பவம் சொல்லியிருக்க அடிக்கடி சொல்லி நினைவுக்காக வேண்டி ஒரு சகாபி அலி முறையிட்டார் எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் அவர்தான் எனக்கு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தார் அந்த மகனை எதிரிகள் சிறை பிடித்து சென்று விட்டார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னுடைய மகனும் போயிட்டான் மகனை சிறைபிடிக்க சிறைபிடிக்கப்பட்டான் என்னுடைய மகன் அந்த மகனின் மூலமாக வரக்கூடிய வருமானம் எனக்கு கிடைக்கல நான் இப்ப ரெண்டு விதமான கவலை எனக்கு மகனை இழந்த கவலை அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் நீ பொறுமையாக இருப்பாயாக அதிகமாக லாகவளவலா கோவத்தை இல்லா பில்லா என்பதை ஓதி வருவீராக என்று சொல்லி அனுப்பினார்கள் ஹசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் சொன்னா அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள் போயிட்டார் பொறுமையாக இருந்தால் கதவு தட்டப்படக்கூடிய ஓசை கேட்டது மாலிக் என்பவர் அவருடைய பெயர் மாலிக் கதவை திறந்து பார்த்தார் அவருடைய மகன் நின்றுகிட்டு இருக்கிறார் வெளியே மகன் நின்றுகிட்டு இருக்கிறது மட்டுமல்ல பின்னால அவருக்கு பின்னால நிறைய ஆடுகள் இருக்கின்றன ஆட்டு ஒரு பெரிய மந்தை ஆட்டு மந்தை பின்னால நீக்குது மகனை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி பொறுமையாக இருந்தோம் ஓதி வந்தோம் அல்லாஹத்தாலா இதை கொடுத்தான் மகனை கொண்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விட்டான் அப்படியே மகன்கிட்ட கேட்டார் என்ன மகனே எப்படி நீ வந்த அப்படின் எதிரிகள் என்னை ஒரு இடத்துல அடைத்து காவலும் இருந்தார்கள் அந்த காவலாளிகள் அசந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து நான் தப்பி வந்து விட்டேன் நான் ஓடி வரக்கூடிய வழியில ஒரு பெரிய மைதானம் அந்த காபிர்களுக்கு ஆடுகள் எல்லாம் அங்கே மேய்ந்து கொண்டு இருந்தால் எல்லாட்டையும் ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா மொத்தம் நாலாயிரம் ஆடு நாலு ஆடு இல்ல நாலாயிரம் ஆடுகள் இருந்தன எல்லாட்டையும் ஓட்டிட்டு வந்துட்டார் பார்த்தா பெரிய மந்த நிக்கிது இப்ப அந்த சகாபி வறுமையில் வாழக்கூடிய மாலிக் என்பவருக்கு சந்தேகம் ஓட்டிட்டு வந்து சாப்பிடலாமா ஆட்டை வித்தால் பொருளாக ஆக்கி கொள்ளலாமா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் சரி காலையில் விடிஞ்சிச்சு விடிஞ்ச உடனே ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்களிடத்தில் அவர் போனார் விஷயத்தை சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலையர்கள் சொன்னார்கள் நீ பொறுமை காத்ததின் காரணமாகவும் அல்லாஹை நீ அதிகமாக தஸ்பீ செய்ததின் காரணமாகவும் அல்லாஹாலா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்தது அதாவது பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எதிரிகள் இடத்திலே போரிட்டு போர்க்களத்திலே எதிர்களிடத்திலிருந்து கைப்பற்றப்படக்கூடிய ஹனிமத் பொருள் இருக்கின்றது அதை போன்றது ஹனிமத் பொருள் இருக்கிறது அது சுத்தமான ஹலாலானது அது எதிரிகள் இடத்திலிருந்து கைப்பற்றப்படக்கூடிய அந்த பொருள்கள் ஹலாலான பொருள்களிலேயே மிக உயர்ந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதுபோல உள்ள பொருள் இது சிறைபிடித்துக் கொண்டு சென்றார்கள் உன்னுடைய மகனை அவர் வரும் பொழுது அந்த ஆட்டை ஓட்டி கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது போர் பொருளாக கனிமத்துடைய பொருளாக ஆக்கப்பட்டிருக்க தாராளமாக சாப்பிடலாம் நீ பொறுமை கொண்டதன் காரணமாக அல்லாஹால உனக்கு கொடுத்த பரிசு என்பதாக சுல்லாசல்லாஸ்லாம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது பொறுமையாக இருப்பீராக பயிர் அல்லீன் நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹாலா வீணாக்கிட மாட்டான் என்று அல்லாஹாலா இதிலே சொல்லுகின்றார் அடுத்த ஒரு கருத்தை சொல்லுகின்றான் அல்லாஹால முன்னால் உள்ள சமுதாயத்தினர் அவர்களிலே நல்லவர்கள் சிலர் இருந்தார்கள் அறிவாளிகள் இருந்தார்கள் ஞானம் படைத்தவர்கள் இருந்தார்கள் அவர்களும் கூட தீமை செய்யக்கூடியவர்களுடைய அந்த தீமையை தடுக்கவே இல்லை அதன் காரணமாக எல்லாரும் சேர்ந்து அழிக்கப்பட்டார்கள் அழிந்துவிட்ட அந்த முந்தைய சமுதாயத்தினரிலே நல்லவர்கள் பலர் இருந்தார்கள் அறிவாளிகள் இருந்தார்கள் அவர்கள் தீமையை தடுக்கவில்லை மற்றவர்கள் செய்யக்கூடிய குழப்பமான விஷயங்களை தடுக்கவில்லை அதன் காரணமாக அவர்கள் சேர்ந்து அழிந்து விட்டார்கள் அப்படி தடுத்திருந்தால் அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் தீமையை ஒருவர் செய்யும் பொழுது அடுத்தவர் தடுத்திருந்தால் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அதை அல்லாஹத்தார சொல்லுகின்றான் நமக்கு படிப்பினையாது மனிதர்கள் அல்லது பொறுமை உள்ள மனிதர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நல்ல விளக்கம் உள்ளவர்கள் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் என்பதற்கு பொருள் உண்டு பல அர்த்தங்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுடையவர்கள் இருந்திருக்க கூடாதா எப்படி இருந்திருக்க கூடாதா என்னில் இந்த பூமியிலே நிகழக்கூடிய பசாதை விட்டும் குழப்பங்களை விட்டும் மக்களை தடுக்கின்றவர்களாக இருந்திருக்கூடாதா அப்படி இருந்திருந்தா அந்த அழிவு என்பது அவர்களுக்கு வந்திருக்காது ஆனா உண்மையிலேயே இந்த பசாத் பூமியில நிகழக்கூடிய பசாதுகளை தடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள் அவர்களை நாம் காப்பாற்றுவோம் இல்லா பலீலன் கொஞ்ச பேரை தவிர மிம்மன் அஞ்சை நாம் அவர்களில் நாம் காப்பாற்றினோமே அந்த அழிவை விட்டு காப்பாற்றினோமே அவர் அந்த மாதிரி கொஞ்ச பேர்களை தவிர மற்றவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இருந்திருக்க கூடாதா என்று சொன்னால் அப்படி இருந்திருக்க கூடாத தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க கூடாதா தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை அதனால் அழிக்கப்பட்டார்கள் கொஞ்ச பேரை தவிர அந்த கொஞ்சம் பேரை என்ன பண்ணோம் அஞ்சை நாம் அவர்களிருந்து நாம் காப்பாற்றி விட்டோம் என்று அல்லாஹால சொல்லுகிறேன் சரி அந்த பெரும்பாலானவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அடுத்த அல்லாஹத்துல அடுத்த ஆயத்திலே சொல்லு எப்படி இருந்தார்கள் அப்படி எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகின்றான் சரி இங்கே ஒரு விஷயத்தை அல்லாஹத்தல்ல தெரியப்படுத்துகின்றான் பூமியிலே அதாவது ஊர்களிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள் குழப்பங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை தடுக்க வேண்டும் தடுக்காவிட்டால் அந்த குழப்பத்தின் காரணமாக கொஞ்ச நாள் கழித்து என்ன தீமைகள் வருமோ அந்த தீமைகள் எல்லாரும் சேர்ந்து வரும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய ஊர்களில் நிறைய நாடுகளில் அழிவுகள் ஏற்படுகின்றன புயலால் வெள்ளத்தால் திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளினால் ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படக்கூடிய விபத்துகளினால் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள் சைனாவில் இப்போ ஏற்பட்டுச்சு அதே மாதிரி பல இடங்களில் உலகத்தில் நிறைய பேப்பரில் தினந்தோறும் பார்க்கிறோம் பேப்பர் திறந்தா மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது பக்கத்தில் என்ன அடித்துலத்தட்ட உண் எம் போடலாம் அழிக்கப்படுகின்ற தீமைகள் நடைபெறக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் அதை தடுப்பதே இல்லை நிறைய சொல்லியிருக்கோம் அம்ரோம் முன்கர் ஒரு மூமி மனிதருக்குரிய நல்ல தன்மை இலக்கணம் என்னவென்று சொன்னால் நன்மையை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் யாருமே செய்யறதில்லை இப்போ யாரு செய்ய வேண்டுமோ அவரும் செய்யறதில்லை பொதுவாக மனிதர்கள் முஸ்லீம்களும் அதை செய்யறதே கிடையாது எந்த இதுலையும் செய்யறது கிடையாது அந்த காலத்திலலாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவில் போகும்போது கையிலே கீழே எடுத்து உடுத்திக்கிட்டு போகணுன்னு சொன்னால் ஏய் தம்பி என்ன எப்படி உடுத்திட்ருக்குற கையிலையே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவர் சொல்லுவார் கையில தூக்கி கொடுத்தோம் இன்னைக்கு சொல்ல முடியுமா சொல்ல சொன்னால் உன் வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு அவன் சொல்லுவான் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு வேலை என்னன்னு கேட்டால் சொல்ல வேண்டிய வேலை தான் அவ்வளோதான் கையை தூக்கி கொடுத்துட்டு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான் என்னுடைய வேலை முடிஞ்சு வச்சு கடமை முடிஞ்சு விட்டது பலா சொல்லுவதை அவர் போடுறாரு போடல நமக்கு அடுத்த பிரச்சனை இல்லை அது போட வைக்கணும் அப்படிங்கறது வேற விஷயம் அது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் மசிதி நிர்வாகிகள் இமாம் போன்றவர்கள் சொல்லும்போது அது அழுத்தமாக இருக்கும் மற்றவருடைய பொறுப்பாக்கத்தில் நினைக்கும் போது மற்றவர்களில காலையில எழுந்தவுடனே ரசூலாய் சொல்லி தஹஜுவாங்க தகஜத் தொழுதவுடனே தன்னுடைய மகள் பாத்திமாவை எழுப்பி விடுவார்கள் ரசூல்ல யாபுன என்னுடைய அருமை மகளே என்பதாக சொல்லுவார்கள் என்பல்ல மக தொழுவா பாத்தீமா தொழுவமாட்டாங்களா தொழுகுவாங்க தொழுகிறது மட்டுமல்ல அவங்க வந்து சையீதத்து சொர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி என்பதாக சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட பெண்மணி அவங்க எப்படிப்பட்ட பெண்மணி அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கும் சொல்லுவார்கள் அருமை மகளை நேரத்திலே அதிகாலை நேரத்துல வரும் அல்லாஹால பங்கு போடுறோம் அதிகாலை நேரத்துல எழுந்தால் ரிசுக்கு தானாக வரும் ரிசுக்கு ஒன்னொன்னு சாதாரணமான ரிசுக் பரக்கத்து இல்லாத ரிசுக் எனக்கு அல்லாஹுடைய பரக்கத்து நிறைந்த ரிசுக்கு வேண்டும் நான் சாப்பிடக்கூடிய அந்த ரிசுக்கு அந்த உணவு அல்லாஹாலோடைய பறக்கத்துடையதாக இருந்தால் அந்த சாப்பாட்டின் மூலமாக நான் பெறக்கூடிய எல்லா நன்மைகளும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மைகளாக முடியும் அதனால் சாப்பாட்டில் எல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடாக முடியாது நானும் இன்னொருத்தரும் நான் நான் நான் பிரியாணி சாப்பிட்றேன் எனக்கு பக்கத்தில் இருந்து ஒரு காஃபி பிரியாணி சாப்பிட்றாரு என்னை விட அதிகமாக சாப்பிட்றாரு அவர் இப்போ ரிசுக்கு யாருக்கு அதிகமாக கிடைச்சிச்சுனா எனக்கு அதிகமாக அல்லாவுக்காக வேண்டிய ஹலாலான முறையில இருக்குதா அப்படின்லாம் பார்த்து அந்த பிரியாணி சாப்பிட்டேன் அவருக்கு அந்த விதம் எல்லாம் கிடையாது அதனால அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் பரக்கத்து கிடையாது ரிசுக் அப்படிங்கறத அல்லாஹாலுடைய பறக்கத்தோடு சேர்ந்து இருக்கணும் அது எப்ப வரும் காலை நேரத்துல வருகின்றது இஷ்ஹதி உன்னுடைய ரப்போடைய நீ தயாராகி விடு என்று டெசுல்லா மகளுக்கு உபதேசம் செய்வார்கள் சொல்லி காட்டுவார்கள் என்பதால் அழில் அலுவலக தூங்கி கொண்டிருந்தார்கள் சுபகுடைய நேரம் மதியனாவில் டசூலாய் அலி அவர்கள் தங்களுடைய காலால் அவர்களுடைய காலை தட்டி பேசா அப்படி தட்டி விட்டு காலில் தட்டி விட்டு எந்திரங்க நேரமாச்சு சுபோவுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொன்னாங்களா முஸ்லீம்ல ரிவாய்த்தவர்கள் முஸ்லீம் தட்டி விட்டு சுபகு நேரம் வச்சு எழுந்திருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு நேரம் அவரு அலிரல் எல்லாத்திலான சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று தூக்க கலக்கத்தில் சொல்லியிருக்கணும் யாருன்னு தெரியாம அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணம் அங்கே இருந்திருக்கணும் அது சொல்லப்படலை ஹதீஸில் ரசூல்லா அலி வல்லம் அவர்கள் எனக்கு தெரிய நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே ஒக்கான அக்சர் ஷின் ஜதலா இந்த மனுஷன் ரொம்ப சண்டை போடுறவனாக ஆயிட்டான் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே தொடையிலே தட்டி கொண்டு போனார்கள் என்பதாக ஒரு அறிவு ரசூல்லாய் சல்லாஹிஸ்லாம் தங்களுடைய தொடையை தட்டி கொண்டு மனுஷன் ரொம்ப தான் சண்டை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டே போனாங்க என்று சூரத்தில் கஃவில் வருது அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வர கேட்டால் ரசூல்லாய் சல்லா அலிஸ்ல அவர்கள் மகளை மருமகனையும் எல்லாம் எழுப்பி விட்டுருக்கிறாங்க தொழுகைக்கு அவங்கெல்லாம் தொழுகிறவங்க தான் தொழாம ஒரு நேரம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு நேரம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு தொழுகையை கூட விட மாட்டாங்க அப்படி இருந்தும் அலி சொல்லி இருக்கிறாங்க அதனால நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில மிக இன்றியமையாத ஒன்று அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா தீமைகள் செய்யக்கூடியவருக்கு என்ன தண்டனை வருதோ அது இந்த நன்மையை ஏவாத ஆள் இருக்கார் பாருங்க அவருக்கும் சேர்த்துவார் நிறைய சொல்லியிருக்கோம் தாவூது அலிஸ்லாத்துடைய கௌமுகருடைய விஷயத்துல வருது ஒரு மனிதர் மனிதர்கள் அதை அவர் தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹால தன்னுடைய தண்டனையை அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கொடுத்து விட போதுமானவன் எல்லாத்துக்கும் சேர்த்து தவறு ஜவுது அலிஹ் கோபங்களை என்ன பண்ணாங்க மூன்று பிரிவினர்களாக ஆயிட்டாங்க மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சனிக்கிழம அல்லாஹத்தாலா தாவூது அலி இஸ்லாம் மூலமாக மீன் பிடிக்காமல் இருந்தாங்க கொஞ்சம் நாள் அப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க அதாவது சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது இல்லை அவ்வளோ அது கொஞ்சம் உலகில போட்டு அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையானால் அப்புறம் பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இதில் என்ன பண்ணாங்க ஒரு சாரார் என்ன பண்ணாங்க எப்போ அல்லா ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னா பிடிக்கத்தான கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வலை போட்டு வைக்கக்கூடாதுன்னா சொல்லியிருக்கான்ல நம்ம சில பேர் சொல்றாங்கல்ல வெள்ளிக்கிழமை கடையை திறக்கக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது ஜும்மா உடைய நேரத்தில் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹல்லா வதருள் பயம் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறான் கடை திறக்கக்கூடாது எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க உண்டு கடை திறக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது கடையை திறந்து வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் வியாபாரம் பண்ணலை அப்படின்னு சொல்றவங்க உண்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு கடையை மூலுங்கன்னு அர்த்தம் தான் அதுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா தொழுகிறவங்களுக்கு தானே அந்த சட்டம் தொழாதவர்கள் கடையில் இருக்கலாம் இல்லையா ஏதாவது தொழாதவர்கள்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் கடையில் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி விவாதம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது கடையும் திறக்கக்கூடாது கடையும் மூடும் அப்படிங்கிறதான் சட்டம் அது மாதிரி அங்கே என்ன பண்ணாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தானே நல்லா சொல்லியிருக்கிறான் டவுதலேஸ் எல்லாம் சொன்னாங்க வளம் போடக்கூடாதுன்னு இங்கே இருக்குது அதனால ஒலை போட்டு வீசி அந்த மீன் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தவொடனே எந்திரிச்சோன்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு சாரார் என்ன பண்ணாங்க இதை தடுத்தாங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி பார்த்தாங்க பல தடவை சொன்னாங்க கேட்கல அவங்க வாட்டை விட்டுட்டாங்க இந்த சொன்னாங்க பாருங்க தடுத்தாங்கல்ல நன்மையை சொல்லி கொண்டு பாருங்க தீமையை தடுத்து கொண்டு இருந்தாங்கள்ல இவங்களில் ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு ஒரு பிரிவு என்ன பண்ணாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்கவே இல்லை அதனால உங்களை விட்டு நாங்கள் நீங்கிக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்தது ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்தில் பல குடிசைகள் பல குடும்பங்கள் இருந்து வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் ஒரு தொகுதி தொகுதியாக இருந்தார்கள் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ்களுக்கு போகிறாங்க அடுக்கு மாடிகள் அது மாதிரின்னு வச்சுங்களேன் அது மாதிரி இருந்தாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இன்னொரு மைதானத்தில் இன்னொரு பக்கத்தில் அவங்க தனியாக வீடுகளை கட்டிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில ஒரு சுவர் குறுக்க ஒரு சுவரை வச்சுட்டாங்க பெரிய சுவர் உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க தாவது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால உங்களை விட்டு நாங்க ஒதுங்கிடறோம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இன்னொரு சாராரு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாங்க சரி அவரு மாமாவா இருக்காரு மச்சானா இருக்காரு அம்மன்னா இருக்காரு தம்பியா இருக்காரு அத்தாவா இருக்கா அப்படி இருக்கா இவங்களை போய் பகச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம செய்யாம இருந்துட்டா போதும் அவ்வளவுதான் நம்மள அப்படித்தான் சொல்றோம் ரொம்ப பேர் நான் செய்கிறதில்லைங்க அவர் செஞ்சுட்டு போகிறாங்க எனக்கு என்ன அதை பற்றி எங்க அவர் வந்து இந்த மாதிரி ஹராமான வியாபாரம் செய்கிறாரு அவர் கல்யாணம் நடத்துறாரு நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க இப்படின்னு கேட்டால் நான் செய்கிறதில்லைங்க அவர் நடத்துறா நமக்கு என்னங்க அவருக்கா அவருடைய கபருக்கா அவர் பற்றினு சொல்லிட்டு போகிறாரு நமக்கு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வரக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க நம்ம வழிய நம்ம பார்க்குறோம் இது மாதிரி அந்த சாரார் என்ன பண்ணாங்க அவங்களோடவே இருந்துட்டாங்க ஆனால் அவங்க மீன் பிடிக்க போகிறதில்லை மற்றவர்கள் மீன் சாரார்கள் பிடிக்க போறாங்கள உறவாடி ரெண்டு குரூப்பை விட்டு ஒதுங்கி தனியாக செவர வச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க அவங்க வெறுத்தாங்க முழுமையாக வெறுத்தாங்க இவங்களை அல்லாரசூருடைய சொல்ல கேக்கல அதனால இவங்க கூட சேரவே கூடாது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க கடைசியில் அல்லாஹால என்ன பண்ணா அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றி விட்டாங்க ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீன் பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் சேர்ந்து குரங்குகளாக பன்றிகளாக ஆகிட்டாங்க இந்த செவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்க நல்லவர்கள் சொன்னவங்க நன்மையை தீமையை தடுத்தவர்கள் இவங்க எப்பொழுதுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தா அந்த பக்கம் நிறைய சத்தம் கேட்கும் எல்லாம் மனிதர்கள் நிறையா இருக்கும்போது பல விதமான சத்தங்கள் கேட்குமா இல்லையா ஒரு நாள் காலையை எழுந்திரிச்சு பார்க்குறாங்க அந்த பக்கம் சத்தமே வரலை ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் அந்த பக்கம் சத்தமே காணாங்க கா கேட்கலையே சொல்லிட்டு ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணார் செவ்ல மேலே ஏறி அந்த சுவர் குறுக்க வச்சுட்டாங்க பெரிய உயரமான சுவர் மேலே ஏறி பார்த்தா ஊரம் குரங்குகளாக பன்றிகளாக உட்காந்துருக்குறாங்க இவங்களை பார்த்த உடனே அந்த குரங்குகள் பன்றிகள் எல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது பேச முடியல குரங்க ஆகிடுச்சு பண்டிகிடுச்சு பேச முடியும் அதனால் அழுதாங்க மூன்று நாள் அதே மாதிரி குரங்கு பன்றிகளுடைய நிலையில அப்படியே இருந்தாங்க மூன்று நாள் முடிஞ்ச உடனே அல்லாஹால அவர்களை எல்லாம் அழிச்சுட்டாங்க அந்த பன்றியும் அந்த குரங்கு இப்ப எதுவுமே கிடையாது அசல்ல உலகத்தில் பன்றி குரங்குன்னு இருக்கிறது அது இயற்கையில் அல்லாஹால முதல்ல படைச்சுது அதனுடைய வாரிசுகள் தான் இப்ப இருக்கிறாங்க இந்த வாரிசுகள் யாரும் கிடையாது ஏன்னா இதை வச்சு தான் சில பேர் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அல்ல அப்படிசே இல்லை மனுஷன் இருந்துதான் குரங்கு வந்துச்சு அந்த இதுல அந்த சம்பவத்தில் இப்ப என்ன சொல்றோம் அல்லாஹால லௌலா கான மினல் குரூனி மின் கபலிக்கும் உலூ பக்கியத்தின் உங்களுக்கு முன்னுண்டான சமூகாயத்த சமூகாயத்தார்களிலிருந்து அறிுடையவர்கள் இருந்திருக்க கூடாதா யன்ஹவுன அனில் ஃபாஸாத் ஃபில் அர் பூமியிலே ஃபாஸாயை தடுக்க கூடியவர்களாக இருந்திருக்க கூடாதா அப்படி இல்ல இருந்திருக்க கூடாதா அப்படி என்ன சொன்னா அத முடிச்சிட்டான் அல்லாஹ் அதனால தடுக்க கூடியவர்கள் இல்ல இல்ல கலீலம் மின்ஹும் மின்மன் அன்ஜைனா மின்ஹும் அவர்களிலிருந்து நாம் காப்பாற்றி விட்டோமே அவர்களை தவிர கூடிய அவர்களை நாம காப்பாற்றும் தண்டனை இல்லாமல் அவர்களை காப்பாற்றும் இந்த இணை வைத்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் பின்பற்றினார்கள் அநியாய்னா இணை வைத்தவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவுடைய சட்டத்தை மீறி பாவங்களை செய்யக்கூடியவர்கள் பின்பற்றினார்கள் எதிலே அவர்கள் சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றை பின்பற்றினார்கள் எதிலே சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அப்படின்னு சொன்னா உலகத்தில் ஒரு சுகபோகமான வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்றது அதனுடைய லைப்பிலேயே ஒருவர் மூழ்கி விடுகின்றார்கள் மனிதர்கள் பொதுவாக சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் போது அல்லாஹ் மறந்துறான் சட்டங்களை மறந்துறான் நல்லத மறந்துறான் நன்மையை மறந்துறான் தீமையே அவனுடைய வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது எது சுகபோகமாக எது கொடுக்கப்பட்டதோ அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சான் அநியாயக்காரர்கள் பின்பற்றினார்கள் எதிலே அவர்கள் சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அதை பின்பற்றினார்கள் வாழ்க்கை அல்லாஹத்துல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பது அல்லாஹுவை கிடையாது பயமும் கிடையாது சுக்குரும் கிடையாது நன்றியும் கிடையாது என்ற நிலையிலே எது கொடுக்கப்பட்டாலும் அதிலேயே மூழ்கி விடுகின்றான் பொதுவாகவே மனிதர்கள் மனிதனுடைய இயற்கையான தன்மை என்ன என்று சொன்னால் பொருளாதாரம் அதிகமாகும் பொழுது அவன் உலகத்திலே மூழ்கி விடுவான் தெளிவாகவே அல்லாஹல்ல சொல்லுகின்றான் ஒரு மனிதருக்கு நாம் அதிகமான செல்வத்தை கொடுக்கும் பொழுது அந்த செல்வத்திலேயே மூழ்கி விடுவான் அல்லாஹ் மறந்துடுவான் செல்வம் கொடுக்கப்பட்டு அல்லாஹிய நினைவை நினைவில் வைத்துக் கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள் மிக மிக மிக குறைவானவர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவானவர் அது அப்படி சில பேர் இருக்கலாம் சரி இப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலேயே மூழ்கி அதை பின்பற்றி செல்லக்கூடிய தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு இடத்துல அல்லாஹல்ல சொல்லுகின்ற அல்லவா நபியே ஒரு மனிதனை நீர் பார்த்தீரா அவன் தன்னுடைய மனோச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான் தன்னுடைய தெய்வமாக ஆக்கிக் கொண்டானே அந்த மனிதரை நீர் பார்த்தீரா எச்சரிக்கை செய்து கேட்கின்றான் தெய்வமாக ஆக்கிக் கொள்வது வாழ்வது மனம் சொல்லுகின்றபடியெல்லாம் செயல்படுவது எப்படி மனம் சொல்லுகின்றது தவறாக சொல்லும் ஆனால் அந்த மனம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சரியா துறை விஷயத்தோடு பார்க்க வேண்டும் இவர் மனம் சொல்லுவதுக்கு ஒத்து இருந்தா அப்படி செயல்பட வேண்டும் ஒத்து இல்ல இவருடைய மனம் எதை விரும்பினாலும் சரி எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இவர் மனம் சொல்லுகின்றால் ஆபத்து வரும் அதை செய்யாவிட்டால் காசு பணம் வராது அதை செய்யாவிட்டால் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றது மனம் சொல்லுகின்றது ஆனால் சொல்லுது அதை செய்தால் குற்றம் அதை செய்தால் அது ஹராம் அதை செய்தால் தண்டனை உண்டு அதை செய்தால் அல்லாஹால கோபித்துக் கொள்ளுவான் என்று மனம் சொல்லும்ரியத தெய்வமாக ஆக்கி கொண்டான் அந்த மனுஷன் மனிதர்கள் இப்படி மனம் போனபடி வாழக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள் இங்கே அல்லாஹால இல்லா கலீலம் மிம்மன் அஞ்சை நாம அப்படின்னு சொல்லி சில பேர் தான் நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹத்தால சொல்றான் ஆனால் அல்லாஹ் நாடி இருந்த ஆரம்பத்திலேயே எல்லாரும் நல்லவர்களாக ஆக்கியிருக்கலாம் இல்லையா மூமிங்கள் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் ஏபிரு அப்படி இப்படின்னு ஆக்கி முஸ்லீம்களாக பேர் அந்த முஸ்லீம்கள் பல பிரிவுகள் ஒன்னா ரெண்டா ஏராளமான ஃபசாதுகள் உள்ளவர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஏராளமான ஃபசாது உள்ளவர்கள் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன ஏராளமாக இருக்கின்றார்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அல்லாஹால நான் எல்லாத்தையும் ஒன்னும் ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு சொன்னா அது நமக்கு அறிவுக்கு விளங்காது பல சொல்லி இருக்கிறோம் அது அந்த பிரச்சனைக்கே நம்ம போகக்கூடாது அல்ல எது செஞ்சாலும் அதுதான் சரி அல்லா செய்ததுதான் சரி என்ன காரணம் அவசியமே கிடையாது மனிதர்களை ஒரே உம்மத்தாக ஆக்கி இருப்பான் ஒரே சமுதாயமாக அல்லாஹால ஆக்கி இருப்பான் எல்லாரும் முஸ்லிம்கள் யாரும் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சொன்ன ஜமாத்துடைய கொள்கை கொள்கையில வேறுபாடெல்லாம் கிடையாது அந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் கிடையாது தவஹீது கூட்டம் தவஹீத் இல்லாத கூட்டம் அந்த கூட்டம் கூட்டங்கள் இருக்கு உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தவஹீதுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவர்கள் குரான் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு குரான் ஹதீஸுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவர்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது நாங்கள் பெரிய ரிஷ்கு காதல் பேரின்ப காதல் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தாடி சரிச்சிட்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார் அவர் சொல்றாரு ஆஷிகர் ரசூல் நான் அப்படிங்கிறார் ரசூல் அலை சல்லா அலிசல்லாம் அவர்களின் மீது பேரின்ப காதல் கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு தன்னை ஷெய்க் என்பதாக சொல்லி கொள்ளுகின்றார் ஆனால் தாடி கிடையாது சுத்தமா நான் ஒரு பெரிய ஷெய் அப்படின்னு சொல்றார் தாடி கிடையாது இப்ப இத எந்த இதில் சேர்றது ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன அல்லாஹ் இந்த பிரிவுகளை எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கின்றான் அதனால அல்லா நாடி தான் செஞ்சிருக்கான் இருப்போம் யாரையும் போய் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்களும் நமக்கு கடமை என்னவென்று சொன்னால் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும் அவ்வளவு அல்லாஹ் எப்படி நாடி இருக்கோ அது நடக்கும் அவ்வளவு இங்கே எல்லா ஷா ரூக்க உம்முடைய ரப்பு நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே உம்மத்தாக ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பார் முக்தனி இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே ஆகிவிட்டார்கள் எல்லாருமே ஒருவருக்கொரு ஒரு கருத்து வேறுபாடு எல்லாருமே கருத்து வேறுபாடு அதே மாதிரி ஆலிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க அறிவை கட்டவர்களும் கூட ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு மார்க்க விஷயத்திலே இஃதிலாஃபாத் அப்படிங்கிறது வேறு விஷயம் கருத்து வேறுபாடு வர்றது அப்படிங்கிறது அது கொள்கைப்பட்ட விஷயத்தில் ஒரு கூட்டம் என்பதாக ஏராளமான கூட்டங்கள் அதே போன்ற முஸ்லிம்கள் என்பவர்களிலே பல பிரிவுகள் எத்தனையோ இப்போ உலகத்தில் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி எல்லா முஸ்லீம்களையும் சேர்த்து கணக்கு சொல்கிறோம் போராக்கள் ஷியாக்கள் போராக்கள்ல பல வகையினர் ஷியாக்கல்ல பல வகையினர் இஸ்மாதிலி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது கதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல பிரிவுகள் இருக்காங்க ரசூல்லா சலாஹாஸ்லாம் சொன்ன எழுபத்தி பிரிவுகள் அதற்குள்ளே உள்ள ஒட்டுரிவுகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த நூற்றி கோடி மக்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் இப்படி பிரிவுகள் நிறைய இருக்குது அது நிரந்தரமாகவே அவர்கள் அப்படி பிரிவுள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த பல பிரிவுகளில் இருந்து ரசூலும் சொல்லிய குரானும் ஹதீசும் சொல்லி காட்டிய பிரிவினராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹத்தாலாவுடைய தனிப்பட்ட ரஹமத் அவர்கள் மீது இருக்கணும் யாரின் மீது அல்லாஹுடைய ரஹமத் ஏற்படுகின்றது அவர்தான் நல்ல கொள்கை உள்ளவர்களாக ஜமாத் என்று சொல்லுமே அந்த கொள்கை உடையவர்களாக இருக்க முடியும் அதை எல்லாம் குறிப்பிடும் பொழுது இல்லாம